அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உளபோல் முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் அன்பை தகுதி அளவறிந்து வெளிப்படுத்தாத கண் முகத்திலே இருந்த அதனால் பயனென்ன கண் பார்க்கின்ற கருவி அது பொருளை பார்த்து விரும்பவும் வெறுக்கவும் செய்கிறது பார்த்து பழகுகிற பொருளை விருப்பத்தோடு அன்பினால் பார்ப்பதை இழந்துவிட்டால் கண்ணிருந்தும் பார்க்கும் இயல்பை இழந்த பார்வையற்றவனுக்கு சமமாகும் என்பது கருத்து கண் முகத்தில் இருக்கிறது ஆனால் அந்த கண்ணில் கண்ணோட்டம் இல்லை கண்ணோட்டம் இல்லை என்றால் கண் பெற்ற பயன் இல்லை கண் பெற்ற பயனை தானும் அடைய முடியாது பிறர்க்கும் அதனால் பயனில்லை நாக்கு இருந்தும் பேச முடியவில்லை என்றால் நாக்கின் பயனை அடைய முடியாதது போலும் அது அளவுக்கு அதிகமான கண்ணோட்டம் அரச நீதிக்குத் தகாது ஆதலால் அளவினால் என அளந்து கூறினார் அரசன் அன்போடு பார்க்கணும் அதனால் அதையே பண்ணிட்டு இருந்தால் மற்ற வேலையை பண்ண முடியாது ஆகா அது எப்பொழுது செய்யணுமோ அப்படி அந்த மாதிரி இருந்துக்கணுங்கிறார் அளவு என்றது தகுதியைங்கிறார் மனக்கூட வருங்கிற உரையாசிரியர் லோக யாத்திரா பயம் லஜ்ஜா தாட்சிணியம் தியாகசீலதா பஞ்சயற்ற ந வித்தியே ந என்று சாணக்கிய நீதி முதலத்தியாயம் பத்தாவது ஸ்லோகம் சொல்கிறது வாழ்க்கை நன்றாக நடத்துவதற்கு என்ன வழி என்று கேட்டால் தவறு செய்கிறதுக்கு பயப்படணும் அது முதல் இது தவறு செய்கிறதுக்கு வெக்கப்படுறது பயப்படுறது அப்புறம் அன்பான பார்வை அது இருந்தால் முன்னேறலாம் அதே மாதிரி தியாக புத்தி இந்த ஐந்து எங்கே இல்லையோ அங்கே நம்ம வசிக்கக்கூடாது நம்ம எங்கே இருக்கோமோ அங்கே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் தப்பு பண்ணுறதுக்கு பயப்படணும் வெக்கப்படணும் அன்பாக நம்மளை பார்க்கணும் நாமும் அன்பாக அவர்களை பார்க்கணும் அவர்களும் நம்மை அன்பாக பார்க்கணும் விட்டு கொடுத்து போகிற சுவாவம் இருக்கணும் தியாக புத்தி இருக்கணும் ஒரு ஒருத்தரும் தன்னை தன்னை தியாகம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தால் தான் அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளால் வாழ முடியுங்கிறார் சாணக்கியர் ஆக இதையும் நாம் இங்கே பொதுவாக மனிதனுக்கு கண்ணோட்டம் அன்பு நிறைந்த பார்வை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்காக அளவுக்கு மீறி இது பண்ணினாலும் அதை பிறர் தவறாக பயன்படுத்தவும் அந்த அர்த்தத்தில் தான் அளவினாலங்கிற கருத்தை சொல்லியிருக்கார் பதவுரை படிக்கிறோம் அளவினால் அளவாக மிதமாக கண்ணோட்டம் கண்ணோட்டத்தை இல்லாத செலுத்தாத கண் கண்கள் அதாவது பார்ப்பவர்களுக்கு முகத்து முகத்தில் உளபோல் உழப்போல்னால் இருப்பது போல் தோன்றுமே அல்லாமல் எவன் செய்யும் வேறு என்ன பயனை செய்யும் எதிர்மறையில் சொல்கிறார் அளவாக மிதமாக கண்ணோட்டத்தை செலுத்தாத கண்கள் பார்ப்பவர்களுக்கு முகத்தில் இருப்பது போல் தோன்றுமே அல்லாமல் வேறு என்ன பயனை செய்யும் நம்முடைய கண்ணு எல்லோருக்கும் பயன்படணும் அதாவது அளவாக அன்போட பார்க்கணும் அப்படி அளவாக அன்போடு பார்க்காத கண்கள் பயனற்ற கண்கள் ஆக எல்லோரும் கண்களை அளவான அன்பை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்த வேண்டும் ரொம்பவும் வெளிப்படுத்தினா அதே பண்ணிட்டு இருக்க முடியாது ஆகின்றால் முதல்ல பார்க்கிற போதோ ஒரு காரியத்தை பேசுகிற போதோ அந்த ஒரு ஒரு மனோபாவம் இருக்க வேண்டும் என்பது கருத்து இதெல்லாம் தலைவனுக்கு இருக்க வேண்டிய இலக்கணங்களை செயல் புரிகின்றவனுக்கு இருக்க வேண்டிய இலக்கணங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம் நிறைவு செய்ய போகிறோம் முகத்து எவன் செய்யும் கண் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின்